ம் பிரித்தய தோத்திரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா நம பிரித்தோச்சம் நாச்சார அசுர भगवान விஸ்தரித்து சொல்ல ஆரம்பிக்கிறார் அசுர குணங்களை உடைய ஜனங்கள் प्रवृत्तिंच நிவருத்தி அசுராக ஜனாக பிரவருத்தி प्रवृत्ति நோக்கி நாம செயல் புரியணும் எப்படி நாம செயல் புரிஞ்சா நமக்கு வாழ்க்கையின் குறிக்கோளாகிய அமைதியும் ஆனந்தமும் கிடைக்குமோ அந்த குறிக்கோளை நோக்கி செயல்படக்கூடிய அறிவு அவர்களுக்கு இருக்காது சாஸ்திரத்தில் எதை சொல்லி இருக்கணுமோ சாஸ்திரத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதை செயல்படுத்த மாட்டார்கள் அவர்கள் இதை செஞ்சால் உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையை அவர்கள் மதிக்க மாட்டார்கள் விருப்பு வெறுப்புக்குட்பட்டு அவர்கள் செயல்படுவார்கள் தங்களுக்கு நன்மை சொல்லக்கூடிய சாஸ்திரங்களையோ பெரியோர்களுடைய வாழ்க்கையங்களையோ அவர்கள் கேட்காமல் செயல் புரிவார்கள் ஆகவே எதை செய்ய வேண்டும் என்கிற அறிவும் அவர்களுக்கு இருக்காது எதை செய்ய வேண்டும் என்கின்ற அறிவும் அவர்களுக்கு இருக்காது அதே மாதிரி எதை செய்யக்கூடாது இதை செஞ்சால் கெடுதல் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சு அதை விட்டு விலகவும் தோணாது ஆ செய்ய தகுந்ததை செய்ய மாட்டார்கள் செய்யத்தகாததை செய்வார்கள் செய்ய தகுந்ததில் பிரவிற்த்தி ஈடுபாடு இருக்காது செய்யத்தகாததில் நிவத்தி விலகிச் செல்லும் தன்மை அவர்களிடத்தில் இருக்காது பகுத்தறிவையோ சாஸ்திரங்களுடைய தெளிவான உபதேசத்தையோ பெரியோர்களுடைய வார்த்தையோ அவர்கள் கேட்க மாட்டார்கள் மனம் போன போக்கிலே விருப்பு வேறு விருப்பு வெறுப்புக்குட்பட்டு செயல்படுவார்கள் அது அசுர ஜனங்களுடைய சுவாவம் அடுத்தபடியாக ந ஷௌச்சம் அவர்கள் சரியான நேரத்துக்கு ஸ்நானம் செய்ய மாட்டார்கள் மனசிலேயும் நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ள மாட்டார்கள் தீயை எண்ணங்களை நீக்க மாட்டார்கள் ஆகவே புறன் தூய்மையும் இருக்காது அகன் தூய்மையும் இருக்காது ந ஷௌச்சம் அபிச்ச ஆச்சாரா மனு முதலான சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட ஒழுக்க நடைமுறைகள் எப்படி அமர வேண்டும் எப்படி சாப்பிட வேண்டும் எங்கே எதை செய்யக்கூடாது என்று அந்த விதி நிஷேதம் இது செய்ய தகுந்தது இது செய்யத்தகாது கொள்ளத்தகுந்தது தள்ளத்தகுந்தது கடைப்பிடிக்க தகுந்தது கடைபிடிக்கத்தகாதது அது மாத்திரமில்லை நம்முடைய வேஷங்கள் அதாவது தலைமுடி எப்படி வச்சுக்கணும் வஸ்திரங்களை எப்படி உடுத்திக்கொள்ள என்ன மாதிரி உடைகள் இல்ல கலாச்சாரத்தை கடைபிடிக்கிறது உடைகள் மாத்தமில்ல பேச்சில் உட்கார்றது இல்லை பெரியவர்களுக்கு முன்னால் நடந்து கொள்கிற முறைகள் இந்த ஆச்சாரம் அதுலையும் அவர்களுக்கு மனசு செல்லாது அதை கடைப்பிடிக்க மாட்டார்கள் இகழ்ந்தும் பேசுவார்கள் ந சத்தியம் உள்ளதே உள்ளவாறு பேச மாட்டார்கள் இல்லாதெல்லாம் கற்பனை எல்லாம் கதை கட்டி பொய்யெல்லாம் பரப்புவார்கள் ஆகவே தேஷு ஆச்சாரா ந வித்தியே சத்தியம் ந வித்தியத்தை ந சௌச்சம் வித்தியத்தை அவர்களுக்கு விதிசாஸ்திர விதிஷேத சாஸ்திர ஞானமும் இருக்காது அது மாத்திரமில்லை தூய்மை இருக்காது ஒழுக்க நடைமுறை இருக்காது பொய் பேசுவார்கள் உண்மை அவர்களிடத்தில் இருக்காது இதெல்லாம் அசுர குணங்கள் இதை நாம் நீக்கணும்னு அர்த்தம் நாம் விதி நிஷேத சாஸ்திரங்களை தெரிஞ்சு ராகத்வேஷம் இல்லாம அதுல சொன்னபடி நடக்கணும் அது தெய்வீக குணம் எப்பொழுதும் சுத்தமா இருக்கணும் பாஹிய சௌச்சம் அந்த சௌச்சம் இருக்கணும் அப்புறம் பெரியோர்கள் காட்டி கொடுத்த ஒழுக்க நடைமுறைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் மேனர்ஸ் எல்லாம் அப்புறம் வந்து உண்மையை தவிர எதுவும் பேசக்கூடாது உள்ளதை உள்ளவாறு சொல்ல வேண்டும் பொய் கலவாமல் பேச வேண்டும் இந்த தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுவே இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் பிரவத்தி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம் காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள்முறைகள்